குழந்தைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா வீட்டில் எல்லாரும் பயந்து என்னடா காய்ச்சல் வந்துருச்சு அடுத்தது இந்த காய்ச்சலாக இருக்குமா அந்த காய்ச்சலாக இருக்குமான்னு உடனடியாக மருத்துவமனைக்கு போகலாங்கிறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யலாம் அதாவது காய்ச்சல் வரும் அப்படிங்கிறது உடம்புல நோய்கிருமி உள்ளே வந்திருக்கு அதை எதிர்த்து உடம்பு எதிர்ப்பு சக்தி உற்பத்தி செய்யுது அந்த எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணும்போது அதனுடைய வெளிப்பாடு தான் காய்ச்சல் சில நேரங்களில் இந்த தொண்ணூற்றொம்பது நூறு டிகிரி இருக்கக்கூடிய காய்ச்சல் உடம்புலுடைய நோய்கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடியதும் ஆகும் அதனால் தொண்ணூற்றொம்பது நூறு டிகிரி காய்ச்சல் அப்படின்னா உடனடியாக ஒவ்வொரு முறையும் பயந்து ஓட வேண்டியதில்லை வீட்டை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய சில பயிற்சிகளான தண்ணியில் தொட்டுத் துடைக்கலாம் அல்லது இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் மறந்து கொடுத்துருந்தால் ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை கொடுத்து பார்க்கலாம் இந்த குழந்தையினுடைய காய்ச்சல் குறையுது மறுபடியும் நல்லா விளையாடுறது சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா பெருசாக தொல்லையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் காய்ச்சல் குறைஞ்ச பின்னாடி குழந்த சோர்வாக இருக்குது குழந்தை சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னா கட்டாயம் நாம் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டியது என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமான விஷயம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அர்த்தம் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு தேவை அப்போ என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் எளிதில் ஜீரணமாகிற மாதிரி உணவுகள் அது என்ன மாதிரி உணவுகள் கஞ்சி ரசம் கரைச்ச மாதிரி ஆகாரம் சுலபத்தில் சீரணமாகக்கூடிய வெறும் மரக்காய்ச்சலாக வந்து உங்களுக்கு ஜூஸு ஏனி அந்த மாதிரி ஒத்துக்கிச்சு தான் சேர்த்து கொடுக்கலாம் கெட்டியான உணவுகளையும் வறுத்தது தாளித்தது உப்பு போட்டது புளிப்பு உள்ள உணவுகளையும் உடல்நிலை சரியில்லாத பொறுத்து கொடுத்தா உட குழந்தைக்கு ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும்போது அது சரியாக ஜீரணமாகாது வாந்தி எடுக்கும் இன்னுமே குழந்தை தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய நீராகாரம் காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது உடம்புல நீர் சத்து தேவை அதிகமாகும் அந்த நீர் சத்து சேவை சரி பண்ணுவதற்கு நிறைய நீராகாரம் சேர்த்தி கொடுத்தோம்னா காய்ச்சல் குறைப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வீட்டில் இருக்கணும் பள்ளிக்கூடம் போகாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வீட்டில் இருக்கும்போது ஓய்வு எடுக்கிறோம்னா அந்த குழந்தைக்கு உடம்பு தண்ணே தானே செல்கள் அழிஞ்சு செல்களுக்கு புதுப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஓய்வு எல்லாமே கிடைக்கும் நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி பள்ளிக்கூடத்தில் டீச்சர்னாலே ஆயானாலே கவனிக்க முடியாது அதனால் நம்ம எப்போவுமே காய்ச்சல் வந்துருச்சு உடனே அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது இப்போது முக்கியமாக எல்லோரும் பயப்படக்கூடிய முக்கியமான காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எப்படி வருதுன்னா கொசுக்கள் மூலமாக வருது கொசுக்கள் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல்ல மலேரியா தான் அதிகமாக இருந்துட்டு இப்போ வந்து டெங்கு சிக்கன் குனியா அப்படிங்கிறது நிறையா இருக்குது அந்த கொசுவினுடைய ஏடிஸ் அப்படிங்கிற கொசுவினுடைய கடிக்கு கடிப்பதன் மூலமாக ஒருத்தர் மருந்து இன்னொருத்தருக்கு ரத்தம் எடுத்து அந்த கொசுனுடைய உடம்புல போய் ரத்தத்தில் அந்த கிருமிகள் மாறுபட்டு அதிகமாகி இன்னொருத்தர் கடிக்கும்போது அவங்களுக்கு அந்த கொசு மூலமாக பரவுது இந்த காய்ச்சல் வரும்போது கைகால் உடம்புலி மிக அதிகமாக இருக்கும் எந்த மருந்துக்கும் காய்ச்சல் கேட்காது இந்த குழந்தை ரொம்ப சோர்வாகவும் இருக்கும் காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறமே சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் முக்கியமாக இந்த காய்ச்சல் ரெண்டு மூணு நாளோ அஞ்சு நாளோ ஆறு நாள் வரைக்குமோ இருக்கலாம் இருந்த போதிலும் அது காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் வழக்கமான காய்ச்சல் குழந்தை சுறுசுறுசுறுப்பாகி விளையாடும் ஆனால் இந்த காய்ச்சலுக்கு குழந்த சுறுசுறுப்பாகிறது சோர்வாக இருக்கும் கிடக்கும் சாப்பிடாது எந்திரிச்ச இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக ஏதோ பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மருத்துவமனைக்கு செல்ல வேணும் ஏன்னா வழக்கமான நம்ம பண்ணக்கூடிய தப்பே என்னென்னா நம்ம எல்லாரும் பயப்பட்டுருக்கிறது காய்ச்சல் அப்படிங்கிறது ஒன்று தான் காய்ச்சல் குறைஞ்சவுன்னு நம்ம என்ன நினைச்சிடறோம் காய்ச்சல் சரியாக போச்சு இனிமேல் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் காய்ச்சல் குறைஞ்சாலும் நம்ம கவனிக்க வேண்டியது குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கா பழையபடி விளையாடுதா பழையப்படி சாப்பிடுதா இல்லை அதே மாதிரி உடம்பும் முகம் பொழிவோடு இருக்கா அப்படி இல்லைன்னா தயவுசெய்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் டாக்டரிடம் போக விஷயம் ஏன்னா டெங்கு காய்ச்சலில் உடம்பு ஜில்லுன்னு ஆகலாம் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் ஆபம் உடம்பு ஜில்லுன்னு இருக்கலாம் பேசாமல் சோர்ந்தே குழந்தைப்படுத்திருக்கலாம் உடம்புல புள்ளி சகப்புள்ளி எங்கே வேணாலும் வரலாம் அல்லது வாந்தி பேதி அந்த மாதிரி ரத்தமாக கூட போகலாம் ரத்தம் வாந்தியாக கூட எடுக்கலாம் மூக்கில் வாயில் ரத்தமாக கூட வரலாம் இந்த மாதிரி வரும்போது அந்த குழந்தைக்கு உள்ள ரத்தம் உர ஒரேற தன்மையில் கோளாறு ஏற்பட்டுக்கிட்டு தான்படி தெரிஞ்சுக்கணும் இதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா நோய் ஆரம்பத்திலேயே சரியான அளவு நீர் உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னா உடம்புனுடைய ரத்த அழுத்தம் குறைபடாமல் பார்த்துக்கிட்டோம்னா டெங்குனுடைய பாதிப்பு அதிகமாகாமல் நாம் தடுக்க முடியும் முதல்ல நாம் சொன்னோம் நம் சுத்தம் சொன்னோம் அடுத்தது நம் குடும்பத்தினுடைய சுகாதாரம் சுத்தம் அப்புறம் நம்ம சுற்றுப்புறம் சூழ்நிலை சுகம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொசு மூலமாக பரவாயிற நோய்களுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டாகும் அதாவது கொசுக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்துட்டிங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை கூளங்களில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கிற மழை தண்ணீர் அதில் தான் ஏடிஎஸ் எஜிப்டிக்கு இருக்கும் மற்ற டிச்சு தண்ணியில் இருக்கக்கூடியது வேறு சில கொசுக்கள் அது சில நோய்களை பரப்போம் இந்த மாதிரி மழை தண்ணீரில் சுத்தமான தண்ணீரில் தங்கக்கூடிய ஏடிஸ் எஜிப்டிக் கொசுக்கள் மூலமாகத்தான் இந்த டெங்கு சிக்கன் பரவுது இதை தவிர்க்கறதுக்கு மழை காலத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியை சேமித்து வைக்கிற இடத்துல அந்த லார்வாக இருக்கா அந்த குப்பை குழுக்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அப்படி எதுவுமே அதில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது தண்ணி தேங்காமலும் அந்த முக்கிய பழைய டயரு அப்புறம் தேங்காய் தொட்டி ஆட்டாங்கல் இதில் இருக்கக்கூடிய தண்ணி தான் முக்கியமான காரணம் சொல்லுவாங்கள்ல ஆர்வ அந்த வீட்டுக்கே தேவையான கொசுக்களை அங்கிருந்து உற்பத்தியாகி எல்லா இடத்துக்கு பரப்பிகிட்டு இருக்கும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுல முக்கியமானது கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கிறது நம்ம குடும்பத்தினுடைய சுகாதாரம் இதே தான் ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் நாலு குடும்பம் சேர்ந்ததுனா சமுதாயத்தினுடைய ஒரு கடமை ஆகுது சமுதாயத்தில் எல்லாரும் அவங்க சுவீட்டை சுற்றியும் அவங்க இருக்கிற இடத்த சுற்றியும் சரியாக வச்சுட்டோம்னா இந்த கொசுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சோம்னா இன்றைக்கு சூழ்நிலையில் ஜனங்களுக்கு மிக பாதிப்பு அளிக்கக்கூடிய டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன் குனியா மற்றும் நிறையா வைரஸ் ஜப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ் முதற்கொண்டு நிறைய வைரஸை நாம் பரவாமல் தடுத்து குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்குன்னு சொல்லக்கூடோம்